சமேசமேவ நமோ விதைய சம்பிராயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோலவர பிரோம்மவாஹமஸ்மிய மங்கா மாமா அனி சந்தோம ஒன்பதாவது ஃண்டண்டம் முதல் மந்திரம் அேந்திரேவா अलंकृतः யன்ரீரலங்க சலங்கிருத்தமே அயம் அமின் அந்தே அந்தோவீ சராமராமாக பரிவக்ணே பரிவக்ண அய்வீர்த்தர் ஆத்மானத்தினால் எல்லாவற்றையும் அடையலாம் என்று அறிவிப்பு செய்தார் விரோச்சனும் இந்திரனும் பிரம்மதேவரிடம் சென்று பிரம்மச்சரியவாசம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இருந்த பிறகு பிரம்மதேவரை விசாரித்த பிறகு நாங்கள் இந்த அறிவிப்பை கேட்டுத்தான் இங்கே வந்தோம் நாங்கள் ஆத்ம ஜியானத்தினால் எல்லாவற்றையும் அடைய விரும்புகிறோம் ஆத்மாவை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர் என்ன பண்ணார் கண்ணில் தான் இருக்கா ஆத்மா கண்ணில் இருக்குது வலது கண்ணிலேன்னு சொல்லலை ஆத்மா கண்ணில் இருக்குதுன்னு மொட்டையாக சொல்லிட்டார் யார் கண்ணில் இருக்குதுன்னு கூட சொல்லலை ஆத்மா கண்ணில் இருக்குது அப்போ கண்ணில் இருக்குதுன்னா பார்க்குற நிழலில் நம்மளை தெரிகிறது ஆ நிழலில் நாம் இருக்கோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நிழலையே ஆத்மான்னு நினைக்கிறத விஷயாத்ம புத்தி மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு வழியாக என்ன ஆச்சுன்னா உடம்பையே ஆத்மான்னு புரிஞ்சுன்னுட்டாங்க இந்த தேகந்தான் ஆத்மா ஆகா இது கலங்க முதல்ல என்ன பண்ணார் அவர் சும்மா பாருங்கோன்னர் அப்புறம் உங்களை உடம்பெல்லாம் திருத்திக்கிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு ஆபரணங்கள்லாம் போட்டு பாருங்கோன்னர் அப்போ அவங்க என்ன நினச்சின்னுட்டாங்க இந்த உடம்பை தான் சரி பண்ணிக்கணும் உடம்பை அலங்காரம் பண்ணிக்கணும் உடம்பு தான் நான் அப்படின்னு தெரிஞ்சு விட்டாங்க யோசிக்கட்டுன்னு விட்டுட்டார் என்ன சாந்த ஹிருதோ பிரபவ்ராஜ அவங்க நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க அசுரன் அவன் போய் என்ன பண்ணிட்டான்னா இந்த உடம்பு தான்ப்பா எல்லான்னு சொல்லி உடம்பையே எல்லாரும் பரிசாக மதிக்கிறார்கள் உடம்புக்கு மதிப்பு தரணும் அது வேண்டான்னு சொல்லலை ஏன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அதில் சந்தேகம் உடம்பு முக்கியம் ஆனால் உடம்பு தற்காலிகமானதாச்சே உடம்பு தாற்காலிகம் தானே பர்மனெண்ட்டு கிடையாது ஆனால் நமக்கோ எப்பவும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் உடம்பு வந்திருக்கு போய்த்தான் ஆகணும் ஆனால் அவங்களை அசுரர்கள்லாம் என்ன நினைத்து கொண்டார்கள் உடலேயே நினைச்சு அதுக்கு உல உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறத அது என்ன சொல்றா பிரேதத்துக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லிவிட்டார் ஆக இது உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறதும் பிரேதத்துக்கு அலங்காரம் பண்ணுறதும் ஒன்று அதனால்தான் என்ன பண்ணுறாங்க இறந்து போன பிரேதத்துக்கு எல்லாம் சொல்கிறாங்க சில பேர் அந்த பிரேதத்தோடே எல்லாத்தையும் அவங்க விரும்பின பொருள்களையெல்லாம் வச்சுருவாங்க இந்தோனேஷியா அந்த எல்லாம் பார்த்தோமான கீதையிலே பகவான் சொல்கிறார் இல்லையா எ யஜந்தே சாத்விகான் தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாகா பிரேதான் பூதகணாம்ஷான்யே யஜந்தே தாமசா ஜனாக ஆகையினால் இவர்கள் அசுரர்கள் இந்த உடலுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சரி ஆகா சரீரத்தையே ஆத்மா நினைக்கிறது அப்புறம் இந்திரன் என்ன பண்ணான்னா அவர் உங்கள் தேவலோகத்துக்கு போகிற போதே நே யோசிச்சுட்டே போகிறார் என்ன டீச்சிங்கோ அப்படின்னு அவர் வந்து அப்படியே யோசிச்சுக்கிண்டே போகிறார் போக போக விரோச்சனன் வந்து திருப்தி ஆகிட்டான் வீரோஜன ஓ இவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுட்டான் கிளாஸ் ஓவர் இனிமேல் நம்ம வழக்கம் போல சபரிமலை யாத்திரை முடிஞ்சுது திருவனந்தபுரத்துலயே ஒரு பெக்கு முடிஞ்சுதாப்பா ஒரு இத்தனை நாளா என்னது ஐ ஐயப்பன் தரிசனம் ஃபார் மெட்டீரியல் சக்சஸ் அதெல்லாம் முடிஞ்சுதா இதெல்லாம் பண்ணிட்டு விரதமெல்லாம் முடிஞ்சு போச்சு பூஜையெல்லாம் முடிஞ்சுது பம்பையிலே விற்கிறாங்கிறான் சில பேர் அதனால் வந்து இதெல்லாம் நான் இதெல்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்க எல்லோரும் நானாக போய் இதெல்லாம் போய் பார்க்குறதில்ல இல்லை நியூஸு அது மாதிரி இல்லை இப்படி இருக்கிற மாதிரி ஒன்று வந்த உடனே என்னாச்சுன்னா சரி போகணும் அவ்வளோ தான் நான் புரிஞ்சுட்டேன்ப்பா உடம்பு தான்ப்பா இல்லைனா உடம்பை ஃபிட்டாக வச்சுட்டு சென்ஸ் ஃப்ரெஷர் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுணுட்டேன் அப்புறம் இந்திரனுக்கு போக போக என்ன ஆச்சுன்னா அலங்காரம் பண்ணினா சொல்கிற அப்பிராப்பிய அத்தக இந்திரா தேவான அப்பிராபியவ தேவர்களை அடைவதற்கு முன்னாலேயே மனசில் ஒரு பயம் வந்து பயம் ததர்ஷ அவனுக்கு மனசில் ஒரு அச்சம் வந்து தான் நமக்கு புரிஞ்சுடுத்து எப்படி சொல்வது பயம் ததர்ஷ அதை சொல்கிறார் சங்கராச்சாரர் சுவாத்ம கிரகண நிமித்தம் பயம் ததர்ஷ நமக்கு ஆத்மா புரிஞ்சுடுத்துன்னு தைரியமாக எப்படி சொல்கிறது எனக்கு ஆத்மா புரிஞ்செடுத்து அப்படின்னு எப்படி சொல்கிறது பிரஜாபதி என்ன பண்ணார் உதசராவ திருஷ்டாந்தம் சொன்னார் பெரிய தண்ணி பாத்திரத்தில் முகத்தை பாருங்க அது சரிதானா அப்புறம் வந்து என்னென்னா அதில் வந்து அந்த நிழல் மூலம் நெஜத்தை தெரிஞ்சுட்டு அங்கே நிழல் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பாடம் வந்து நிழல் நெஜம் இந்த நிழலில் எது தெரிகிறதோ அதுதான் நெஜம் நிழலில் எது தெரிகிறதோ அதுதான் நெஜம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் என்னதுன்னா இது அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தா அலங்காரமாக தெரியறது நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு பார்த்தா நல்ல ட்ரெஸ்ஸோடு தெரியுது நம்மளை உடம்பெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு திருத்தின்னு பார்த்தா திருத்தின்னு தெரியறது அதே மாதிரி குருடனாக இருந்தால் குருடனா தானே தெரியும் அந்தே அந்தோ பவதி சிரா சராமாக பவதி சிராம சராமான்னு சுவசனே சுவசன பரிஷ்கிருத்தே பரிஷ்கிருதா அந்தே அனந்தா பவதி சிரா சராமாகன்னா கில ஏக நேத்திர நேற்ற தயார் சு நாசிகா எஸ் சதா சவதி சா சராமாக சங்கராச்சாரிய சொல்கிறார் இதெல்லாம் நிறைய இருக்குது அது ஆசுதோஷானதாக சொல்கிறத விட நிறைய இருக்குது அவர் சிம்பிளாக தானே போட்டிருக்காரு இல்லை நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அதாவது ஒரு கண்ணு இருந்தால் ரெண்டு கண்ணுன்னு தெரியாமல் இருக்கிறது அந்த அந்தே அந்தோபதி ஒத்த கண்ணனா இருந்தால் ஒத்த கண்ணனாதான் தெரியும் அப்படிதான் தெரியும் அது மாத்திரம் இல்லை அப்போ கண் இப்போ இந்த சரீரத்தை எடுத்துக்கிறோம் அப்போ கண்ணில் பார்வை இல்லைன்னா எனக்கு பார்வை இல்லையா அப்படி போகிறாள் கொஞ்சம் டெவலப் பண்ணுற கண்களில் பார்வை இல்லை என்றால் எனக்கு பார்வை இல்லை என்று பொருளா அப்புறம் கண்களில் சிராவகாங்கிறதுக்கு சங்கராஜர் சிராவகாதான் சிராமகான்னு ஆயிடுத்துங்கிறார் மூக்கொழுகின்றே இருக்கு அப்புறம் வந்து மூக்கொழுகின்றே இருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு ஆஹா மூக்குல தண்ணி வந்தா எனக்கு தண்ணி வருது அர்த்தமா கண்கள்ல தண்ணீர் வந்தா எனக்கு நீர் வர்றதா இதுவா அப்புறம் அது மாத்திரம் இல்லை அடி வாங்கினா உடம்புக்கு காய ஏற்பட்டா எனக்கு காய ஏற்படுறது ஆத்மாவுக்கு அப்படி கேட்கறேன் அப்படி கேட்கறேன் ஆத்மான்னு போட்டுக்கணும் சில இடங்கள்ல ஆத்மா சொல்ல வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல நான்னு சொல்ல வேண்டியிருக்கும் எனக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கும் இந்த வார்த்தையை மாற்றி போடுறோம் இந்த ஆத்மாங்கிற சப்தம் நான்கிற சப்தம் எனக்குங்கிற சப்தம் மூணு மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துவோம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆக கண்ணு ஒத்த கண்ணாக இருந்தால் நான் ஒத்த கண்ணனா கண்ணாடியில் பார்க்கறது இந்த உடம்பு தான் நான் பார்க்குறேன் அப்போ இதுதான் நான் சொன்னால் அப்போ கண்ணு குருடா இருந்தால் நான் குருடனா மூக்கு ஒழுகித்தனா நான் ஒழுகிறேனா அப்படிலாம் க சிரவஹா சிராமே சிரமகா பரிவிற்கினே பரிவிற்கணா உடம்பில் காயாச்சுன்னா நான் காயப்படுறேனா இதை நீங்கள் மனசுக்கும் சேர்த்துக்கலாம் ஆனால் மனசை போடலை நம்ம என்ன சொல்கிறோம் உடம்புல என்னை ஓங்கி குத்தி இருந்தால் கூட தாங்கிப்பேன் வார்த்தையால் கொண்டுட்டாயாங்கிறான் இல்லையா சொல்றான் என்று நினைக்கிறானோ உன்னை கொல்றேன் பாடுற ஐயோ என்ன கொள்றானே என்ன கொள்றாங்க என்ன கொள்றாங்க என்னை கொள்கிறாங்க உங்களுக்கு ஏறதா ஞாபகம் தான் நான் என்ன பண்ணுறது உடனே எதோ ஞாபகம் வருது யாருக்கும் ஐயோ என்னை கொள்றாங்களே ஐயோ என்ன கொள்கிறாங்க அப்புறம் வந்து உன்னை கொல்ல போகிறேன்டா கொல்ல போறேன்டாங்கிறான் அப்போது கொல்ல போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் என்னை கொல்றான் கொலைப்படுகிறேன் கொள்கிறேன் அப்படின்னு இருக்கு உன்னை நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஐயோ என்னை ஷூட் பண்ணுறான் அப்படிங்கிறோம் அதை கிருஷ்ணர் சுடர் அல்லது எயேனம் வேத்தி ஹந்தாரம் எச்சைனம் மன்னியத்தே ஹதம் உபௌ தௌன விஜா ஹந்தி ந என்ன அர்த்தம் ஒருவன் கொலை செய்பவன் நான் கொலை செய்கிறேன் என்கிறான் அந்த கொலையை எவன் பெறுகிறானோ அவன் நான் கொலைப்படுகிறேன் என்கிறான் இருவருமே முட்டாள்கள் உபௌ தௌன ஒருவன் ஆத்மா கொலை செய்யவும் செய்யாது ஆத்மா கொலைப்படவும் செய்யாது கட்டோபனிஷத்து இப்படிதான் இருக்கு மன்யத்தை இது இது உடம்புக்கு மாத்திரம் அப்ளை பண்ண போறாது மனசுக்கும் அப்ளை பண்ணும் நான் அவனை வாங்கின வாங்கல இனி ஜென்மத்துக்கு பேச மாட்டான் அப்படி சொல்ற போது சொல்றோம் இல்லையா அப்போ வந்து நான் அவனை ஹர்ட்டு பண்ணிட்டேன் அவன் துன்பப்படணும் அதுதான் என் லட்சியம் ஆகையினால் அவனை ஹர்ட்டு பண்ணிட்டேன் நான் ஹர்ட்டு பண்ணுறேன் பாரு அவனை ஹர்ட்டு பண்ண போகிறேன் பார் அப்படிங்கிறான் பழி வாங்க போகிறேன் பார் அப்படிங்கிறான் ஐயோ என்னை பழி வாங்குறானேங்கிறான் பழி வாங்க போகிறேன் நான் புண்படுத்துகிறேங்கிறான் இவன் புண்படுகிறேங்கிறான் ஞானம் இருந்தால் ஆத்மா ஒருத்தனையும் புண்படுத்தவும் முடியாது புண்படவும் ரெண்டு பேரும் அஜானி அதனால நான் இதை இது இடையில் சேர்த்தேன் ஆனால் அவர் இந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா உடம்பில் காயம் ஏற்பட்டதுன்னா நான் காயப்படுறேன் அப்படி போடணும் உடம்புக்கு காயம் ஏற்பட்டால் நான் காயப்படுகிறேனா உடம்புக்கு நல்ல வஸ்திரம் வந்தால் நான் அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டிருக்கிறேன் இப்படிலாம் சப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ளை பண்ணி பார்க்கணும் உடல் காயப்பட்டால் நான் காயப்படுகிறேனா உடல் அழிந்தால் நான் அழிந்து விடுவேனா அது போயிட்டு நான் கடைசியில் ஆக அசைவ சரீரஸ நாசம் ஏஷகா நஷ்யத்தி நஷ்யத்திவா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துது மனசுக்குள்ள அதனால் பிரம்மாஜி டீச்சிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு ஆகையினால் ஏதோ இருக்கு அதனால் எனக்கு புரியலை அப்போ நான் நான் அழிஞ்சு போயிடுவேண்ணா நான் அழிந்து விடுவேனா அதுதான் கேள்வி நான் அழிஞ்சுட்டால் நான் எல்லாத்தையும் எப்படி அனுபவிக்கிறது நான் இருந்தால் தானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா வச்சுங்க நிறைவாக இருக்கிறது நான் இருந்தால் தானே இருக்க முடியும் ஆகாது முடியாது அப்படின்னு நினச்சா அதனால் பிரம்மாஜி கிட்டே திரும்பவும் போனார் யார் விரோச்சனம் போகலை இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அவுட்டு இப்போ ஒரே ஸ்டூடெண்ட்டு தான் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் மிஞ்சினா எஞ்சி போனதுன்னு அர்த்தம் குருவுக்கு எல்லாம் வந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்தாங்க அது ஒரு அது கொஞ்சம் விதமாக சொல்லணும் குரு தியானத்தில் இருந்தாராம் தியானத்தில் இருந்தபோது யாரோ அங்கே யாரோ நிற்கிற மாதிரி அவருக்கு ஒரு தோற்றம் யாரது அப்படின்னாராம் நான் தான் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னானான் நம்ம அமிர்த சைதன்யா மாதிரி வச்சு நிறைய பேர் வந்தாங்க எல்லோரும் போயிட்டாங்க நான் ஒருத்தந்தான் இருக்கேன் நான் குருவுக்கு மிஞ்சின சிஷியன் குருவுக்கு மிஞ்சின என்னது அப்படின்னா உங்களுக்கு மிச்சமாக நான் ஒருத்தம் தான் இருக்கேன் அதனால் நான் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் வச்சுங்க உங்களே எல்லோரும் போயிட்டாங்க ஒருத்தந்தான் இருக்கான் வந்துவிட்டான் திரும்ப பாதி தூரம் போனான் தேவலோகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டான் கேம்ப் முடிஞ்சு போயிடுத்து கேம்ப் முடிஞ்சு மெட்ராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசின் பிரிட்ஜ் வந்தது பேசின் பிரிட்ஜி வந்த உடனே ஓஹோ இது சுவாமி சொன்னது ஒன்றுமே புரியலே சரி அப்படின்னா என்ன பண்ணுறதுண்ணா இந்த இந்த ஞானத்தோடு அங்கே போனோன்னா மானம் கெட்டு போய்டும் எங்கள் தேவலோகத்துக்கு அது மாதிரி வேண்டாம் அதனால் என்ன பண்ணுறதுண்ணா ஒரு செல்போனில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கேம்ப் முடிச்சுட்டு வரேன் ஆ என்னால் சும்மா சொல்லி வைக்கிறேன் நான் கேன்வாஸ்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க அங்கேருந்து அங்கே என்ன பண்ணார் திரும்பிட்டார் திரும்பி வந்துட்டார் அது மாதிரி விரும்புவார் திரும்ப பாருங்க நாகமற்ற போக்கியம் பஸ்யாமி இது पुनरेयाय சித்ன புனரேய தகும்பிரஜா மகவன் எச்சாந்த பிரீ சா விச்சனரா சோவாச்ச भगवः सुवसने எதை லு அயவ் அரீரே சலங்க பரிவக்ணே பரிவக்ணா அசைவரீரோ பி என்ன பண்ணாரா இந்த உடம்பு உடம்புனால் உடம்பை பற்றி யோசிச்சு பார்த்தேன் உடம்பு தான் ஆத்மா நான் என்ற சொல்லுக்கு பொருளாக உடம்புதான் என்று கருதி கொண்டால் இதில் என்ன பிரயோஜனம் ஏற்கனவே இருக்கிறது தானே நான் உடம்பாக தானே இருக்கேன் உடம்பாக இருந்து எனக்கு நிறைவு இல்லையே நான் உடம்பாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து எல்லாம் எனக்கு எல்லாமே கிடைக்கல எல்லாம் இது உடம்பு தான் நான் தெரிஞ்சும் எனக்கு கிடைக்கலையே இது ஏதோ இதில் ஏதோ ரகசியம் இருக்குது நமக்கு சரியாக புரியல அது நாகமற்ற போகியம் பசியாமி போக்யம்னா இங்கே ஒன்று இதில் ஒன்றும் எனக்கு ஒன்று இதில் ஒன்றும் விசேஷம் ஒன்றும் தெரியல ஃபலங்கிர சங்கராச்சாரியர் போக்கியம்னா ஃபலம் இதில் ஒன்று சிறப்பு இல்லை இதில் ஒன்றும் ஃபலன் இல்லை பசியாமி ஏவம் தோஷம் தேகச்ம தரிசனே அத்தியவசிய சகா தேக சாயாத்ம தரிசனே அத்தியவசிய இந்த தேக சாயாத்ம தர்ஷனே அத்தியவசிய தேகாத்ம சாயான்னு அந்த அர்த்தம் தேகந்தான் ஆத்மா அப்படிங்கிறது இந்த சாயா திருஷ்டாந்தத்தின் மூலம் சொல்லப்பட்டதுனால அதில் நிறைய இருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லைது இது ஒன்று புரிய இது ஒன்று முழுமை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சகா சமித் பாணிஹி மறுபடியும் சமித் பாணி எடுத்துகிட்டு சமயத்து எடுத்துகிட்டு போயிட்டாரான் போகிறபோதெல்லாம் வந்து ஆரஞ்சு சாத்துக்குடிலாம் கொண்டு போகக்கூடாதோ சமித் பாணி தான் இந்திரனுக்கும் இதுதான் சரி புதுக்கோட்டையில் ஒரு பையன் வந்தான் ஒரே ஒரு சமீத்து குச்சி கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான் ரொம்ப உட்கார்ந்துருந்தேன் ஒரு பையன் வந்தான் அவன் ஏற்கனவே கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கான் இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து இதை கொடுக்கணும்னு நல்லது கொடுத்துட்டு சரிப்பா புரிஞ்சு கொடுத்துருந்தேன் சமித் ஏற்கனவே சமித் பாணியோட தான் போனாங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஆனா அது இருந்தது என்ன பண்றது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிதான் தகும பிரஜாபதிவாச்ச உடனே பிரஜாபதி சொன்னார் பிரம்மாஜி ஹே மகவன் எது சாந்த ஹிருதயா பிராப்ராஜி சாந்த ஹிருதயா பிராப்ராஜிஹி பிரகதவான் அசி என்னெல்லாம் பிராவ்ராஜீஹி என்னோடய புக்கில் பிராப்ராஜீஹின் உங்கள் புக்கில் இப் தான் இருக்கா அபயோர் அபேதா இருந்தாலும் கூட பிராவ்ராஜீஹி ஷங்கராச்சாரியர் மந்திரத்தில் பிராப்ராஜீஹின்னு இருக்கு சங்கராச்சாரியர் பிராவ்ராஜீஹி பிரபவ்ராஜர் தானே சாதாரணமாக பிரவ்ராஜனை பரிவ்ராஜகர் பிரவ்ராஜன் சொன்னால் பிரகர்ஷேன விரத்தின்னு அர்த்தம் டோட்டலாக வீட்டை விட்டு கிளம்பியாச்சுன்னு அர்த்தம் அதுலேருந்து தான் பரிவ்ராஜகர் அப்படின்னு சன்னியாசிகளுக்கெல்லாம் பேர் ஆக பிராப்ராஜி பிரகதவானசி பிரகதவானசின்னா போயிட்டிய கிளம்பிட்டிய ரொம்ப அமைதியான மனசோட விரோனனோட போனையே ஏன் திரும்ப வந்த சார் விரோச்சன சாம் பிரபராஜி விரோனோட சேந்து போயிட்டு ஏ கிட்சன் புனராகமாக எதவிரும்பி திரும்ப வந்தே ப இச என்று கேட்டவுடன் அவர் சொன்னார் எதைவயம் பகவானே அது திரும்பு ரிப்பீட்டன் சொன்ன அமின் சரீரே சாத்வலங்கு சாத்வலங்கு சுவசனை சுவசனோதி பரிஷ்கிரு பரிஷத்தோவா ஏவமேவயம் அப்பின் அந்தே அந்தோ பவதி சிரமே சிராமோதி பரிவக்னே பரிவர்கணோ அசைவ சரீரஸ் நாசம் அன்வேஷ நஷியத்து நிற்போக்கியம் பசியாமி உடம்பை நான்னு தெரிஞ்சுக்கிறதுனால இன்னமோ பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தோணலை செல்ஃபுங்கிறது பாடி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால பெனிஃபிட் இல்லை இதில் தானே நிறைய ப்ராப்ளமே இருக்குது தேகாத்ம புத்தினால்தான் எனக்கு நிறைய துக்கமே இருக்குது ஆக தேகாத்ம புத்தியினாலே என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது ஆக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார் அடுத்தது ஏவமேவன் ஹோ வாச்சம்வேவ தேசியமி வசாபராணி த்திரம் சதம் வருஷாணீதி சாஹபராணி சபராணி ராத்ரிக்கருவாச தஸ்மோ நான் ரெண்டு தினம் படிக்கிறது ஒன்று ஒரு தினம் ஆக்கிட்டேன் இருக்கட்டும் பரவாயில்ல மந்திரங்களும் பெருசாக இருக்குது ரெப்பிடேஷனும் இருக்குது அதனால் ஏவமேவேஷ மகவன் ஓஹோ அப்படியா நாராம் பிரம்மாஜி அது அப்படி இருக்குது உபனிஷத்து இந்த லாங்குவேஜில் பேசுகிறேன் மகவன் மகவன் சொன்னால் யாகங்கள் பல செய்தவன் அர்த்தம் மகவான் மகவானவு மகவானஹ மகவானம் மகவானவு மகோனஹ அஹ மகவான் மரி பகவச்ச மரி வரும் ஏஷ மகவன் இவாச்சே மகவன் அப்படியா இந்திரா அப்படிதானா சரி அப்படினா இவாச்சூய அணுவியாமி ஸ்வே தே ஏத்தம்யேவ தே பூயான்னு வியாக்கியாசிய இதையே உனக்கு திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னதுன்னா முப்பத்திரெண்டு வருஷம் இங்கே தான் இருக்கணும் துவாத்ரிக்கம் சதம் வருஷாணி அபராணி வருஷாணி வச அத்த சப்ளை பண்ணிக்கணும் இங்கே பிரம்மலோகத்தில் ஆசிரமத்தில் இரு சாப்பாடு போடு விழான் நான் அதில் இல்லை ரொம்ப கிடைக்கும் காலம்புரை ஒரு வாழைப்பழம் மத்தியானம் ரெண்டு இழந்த பழம் ராத்திரி ஒரு அரை கொய்யா பழம் கொடுப்பேன் அவ்வளோதான் விரதம் நம்ம என்ன ஆனந்தமாக அனுஷ்டித்தோம் இந்த மாதிரி விரதம் இந்த ஆசிரமத்தில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது முந்தியெல்லாம் கிச்சன் க்ளோத் சாத்திடுவோம் சாத்திட்டு அடுத்த நாள் காரணம் தான் திறப்போம் அப்புறம் இங்கே என்னென்ன இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய ரொம்ப விரதத்தை அனுஷ்டிக்கிறதுல ரொம்ப உத்தமமான ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க ரொம்ப இல்லை அன்றைக்கி மாத்திரம் நூற்றம்பது ரூபா கொடுக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாம் முதல்ல வெளியில் போய் அன்றைக்கி விசேஷமாக விரதம் விவரத்தம் எல்லாம் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து இங்கே பழைய நீங்கள் விரதம் நாங்கள் இருக்க முடியுமாடுவாங்க இந்து மதம் வளர்ந்துருக்கு ஆஹ துவாத்ரிக்கம் சதம் வருஷாணி வச சாப்பிடும் தப்பு எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து வேதாந்தத்தில் இதிலே இருந்தால் பொருள் விறத்தியெல்லாம் நல்லா இருக்கட்டும் தப்பு இல்லை அபராணி வச அபராணி துவாத்ரிக்கம் சதம் வச பாருங்கள் இந்திரன் எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிற ஆள் அவரை இப்போ ஒசா ஒமா போய் ஆசிரமத்தில் வந்து முப்பத்தஞ்சி வருஷம் இருியான்னா அதுக்குள்ளே இருபத்தஞ்சு ஜனாதி ஜனாதிபதியை நாலஞ்சு பேர் மாறிடுவான் முடியுமா அதாவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பிரம்ம வித்தியை கற்கணும்னா அதுக்கு நிறைய பொறுமை வேணும் பொறுமை வேணும் நிறைய இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் வேணும் நல்லா சுய பரிசோதனை தற்சோதனை எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பல காரணங்கள் ஆ துவாத்ரி சதம் அவன் என்ன பண்ணான்னா முப்பத்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தார் அப்படின்னு எழுதிட்டே இருக்கக்கூடாது அடுத்த மந்திரத்துக்கு போகணும் பருஷாணி உவாச தஸ்மைஹ உவாச்ச அவரும் முப்பத்தி ரெண்டு இருந்துட்டார் தே பூயா புனா வியாக்கியாதமப்பி அணுவியாக்கியாசியாமி சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது ஆத்மா உடம்பு வரைக்கும் வியாபிச்சிருக்காங்கிறதான் தாற்பயம் ஆனால் அந்த உடம்பை பிரித்து புரிஞ்சு கிளம்புறதுல தாத்யம் எஸ் மாத்து சகிருத்தம் தோஷரகிதான அவதாரண விஷயம் பிராப்மபி நகிரகீதா கேனித் தோஷேண பிரிபத்திரணம் அது தத் கஷபணாய வச நான் சரியாகத்தான் சொன்னேன் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரியல எப்படி பாருங்கள் எப்படி குருவும் சிஷின்னு ஒருத்தர் ஒருத்தர் மேலே குறைய சொல்லிட்டாங்க நீங்கள் சரியாக சொல்லித்தரலை அப்படின்னா நீ சரியாக புரிஞ்சுக்கலை அப்புறம் என்னாகும் பாடம் நடக்காது மாவித்விஷா வகை அதனால் துவேஷம் வரக்கூடாது நீங்கள் எனக்கு சரியாக சொல்லி கொடுக்கலேன்னும் குருக்கிட்ட சொல்லக்கூடாது குருவும் சிஷியனை பார்த்து நீ சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் என்னென்னா இன்னும் ஒரு முப்பத்து ரெண்டு வருஷம் அவங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் வேறு தேவலோகத்தில் முப்பத்து ரெண்டு வருஷங்கிறது என்ன கணக்கு தெரியுமோ நம்முடைய ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு டே நம்ம சும்மா இருக்கிறது இதை கற்பனை பண்ணுவோமே தேவ நம்ம ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு டே அதாவது அவங்களுக்கு தை மாதந்தான் வெடியும் நம்ம தை மாதந்தான் வெடியது அப்புறம் அவங்களுக்கு நைட்டு வந்து இது அதுதான் இல்லை இல்லை தை மாதம் தான் இது அது வந்து அடுத்தது அவங்களுக்கு ராத்திரியெல்லாம் போய் கார்த்திகை மாதந்தான் இருட்டு அதுதான் வெளிச்சமெல்லாம் வேண்டியிருக்கு அப்புறம் மாரழி மாதம் தான் அவங்களுக்கு நம்ம காலம்புற நாலரை மணி ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள் அப்படியே கணக்கு போட்டுங்க அடுத்த மந்திரத்துக்கு நான் போகிறேன் எஷ மகீயமான ஆச்சமயிரே சாந்தய பிரவிராஜ சாப்பேன் ஏதம் தீங்கம் சரீரம் அந்தம் பன்னந்திரமோஷோசியோஷேண இப்போ இதுவரைக்கும் முதல்ல சொல்லிக் கொடுத்தது வேற ஒரு கருத்து வரப்போகுது ஜாகரத் புருஷன் ஆத்மா இல்லை ஜாக்ரத் புருஷன் ஜாக்ரத் புருஷன்னா என்ன அர்த்தம் விழிப்பு நிலையில் இருக்கும் விஸ்வன் ஆத்மா அல்ல அூல சரீரம் ஆத்மா கிடையாது இப்ப என்ன சொல்லித்தர போறாருன்னா சூக்ம சரீரம் ஆத்மா சொல்லுறாரு சூக்ஷ்ம சரீரத்துக்கு சாஸ்திரத்தில் சூக்மசரீர அபிமானி சைத்தன்யத்துக்கு தைஜசன்னு பேர் இந்த கண்ணுக்காத மூக்கு நாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை தூக்கத்தில் ஒரு சரீரம் ஏற்படும் ஸ்வப்னம் ஸ்வப்ன சரீரம் ஸ்வப்ன சரீரத்தில் இருக்கிறதான் ஆத்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறார் இதை கேட்டுவிட்டு அவர் என்ன பண்ண போகிறார் சரின்னு சொல்லிவிட்டு ஓஹோ அப்படியா கேட்டுட்டு போயிடுறார் பழி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே தேவரோகத்து போகிறதுக்கு முன்னாலே தோன்றுறது சேம் ப்ராப்ளம் தானே அதிலேயும் இருக்குது இந்த உடம்புக்கு வந்து ஏதாவது கெடுதல் ஏற்பட்டால் எனக்கு கெடுதல் ஏற்படுறது தான் இப்போ கனவு மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனை எல்லாம் எனக்கு உண்டா கனவில் நான் வரேன் நானே கனவில் இருக்கேன் கனவில் இருக்கிற எனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்னை சேர்ந்ததா கனவு மனிதன் அழிஞ்சால் நான் அழிஞ்சிடுவேன்ண்ணா நனவு மனிதன் கனவில் இல்லை கனவு மனிதன் நனவில் இல்லை அப்போ கனவுல இருக்கிறதா நான் சொன்னேன் அதுலேயும் இதே ப்ராப்ளம் தானே வருது சேம் ப்ராப்ளம் வருது அதுதான் சொல்கிறார் அடுத்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க சொப்னே மகீயமானஹா ஏஷகா சரதி சொப்னத்தில் மகீயமானஹா அகீயமான சந்தோஷப்படுறவனாக ஏஷஹா சரதி அவன் தான் ஆத்மா இதிஹ உச்ச தைஜசந்தான் ஆத்மா தைஜசனுங்கிற வார்த்தைலாம் இல்லை ஆஹ சட்டில் பாடியோட நீங்கள் இப்படி போட்டுக்கணும் சூக்மசரீர அபிமானி சைத்தன்யம் இந்த சூல சரீர அபிமானி பேரு சூக்மசரீர அபிமானி சைத்தன்யத்துக்கு தைஜசன்னு பேர் தூக்கத்துல கனவு வரும்போது கனவுல இந்த சூக்மசரீரம் எஸ்பெஷலி மைண்டு விசேஷமாக சூக்மசரீரம் மாத்தம் ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸ்தூல சரீரம் அப்படியே கிடக்கு கட்ட மாதிரி கிடக்கு மூச்சு காற்று மாத்திரம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கு இல்லை அப்புடப்பு ஒர்க் பண்ணுறது ஹயம் துடிக்கிறது பிராணன் வேலை செய்கிறது ஆனால் மனசு ஒடுங்கிருக்கு சூக்ம சரீரத்தில் பிராணன் மாத்திரம் வேலை செய்கிறது ஸ்தூல சரீரத்துலேயும் பிராணன் வேலை செய்கிறதுனால இது வேலை செய்கிறது ஆனால் நமக்கு அது வேலை செய்கிறதுங்கிறதும் தெரியாது இப்போ மாத்திரம் என்னவா தெரியுறது இப்போ ஹார்ட்டு லெப்டப்புன்னு அடிச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டா இருக்கும் புஸ்தகத்தில் எதை பார்த்து என்ன புரியலேன்னு பார்த்துட்டு கவனிக்கிறது இல்லை அதில் பிராணன் ஓடிங்கிட்டே இருக்குது மூச்சு காற்று உள்ளே வாங்கி போயின்ட்டுருக்கு மூச்சு திணறல் வந்தால் மூச்சினுடைய மகிமை தெரியும் அப்போ மூச்சு வந்துன்னு காற்று வந்துன்னு போயின்ட்டே இருக்கு அது என்ன சொல்கிறது அது வந்து அந்த இயக்கம் வந்து நம்முடைய வில்லிலே இல்லை ஹிரதயம் துடிப்பதும் மூச்சு விடுவதும் நம்முடைய முயற்சியில் இல்லவே இல்லை அதில் எதா பிரச்சனை வந்தால் தான் முயற்சி பண்ணுவோம் அதில் நம்முடைய முயற்சி ஒன்றும் கிடையாது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சூக்ம சரீரம் தான் சூல வேலை செய்கிறது சூக்ம சரீரம் भोग साधनम, स्थूल शरीरम, भोग आयतनम. வேர்ல்டோட காண்டாக்ட் வச்சுன்னு இருக்கும் ஸ்தூல ஷரீரம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை தான் முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுண்டாங்க ஜாக்ரத் புருஷன் ஸ்தூல ஷரீரம் விஸ்வன் ஆத்மான்னு புரிஞ்சுண்டான் இப்போ அடுத்தது என்ன புரிஞ்சுக்கிறான்னா இவர் என்ன சொல்லிவிட்டார் சொப்ன ஷரீரத்தில் இருக்கிற சூக்ம சரீர அபிமானி ஆத்மா அப்படின்னு சொல்லுவா இப்போ என்ன கேட்குறான் அதே பிரச்சனை தானே அங்கேயும் வருது சொப்ன சரீரத்துலேயும் என்ன ஆகிறது முதல்ல கேட்டோன்னே அந்த நேரத்துக்கு புரிகிற மாதிரி இருக்குது அந்த நேரத்துக்கு புரியிற மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னாகுதுன்னா அது ஒன்றும் அதில் இன்னும் திரு திருப்தி இல்லை என்ன பண்ணுறான்னா போய் சாந்த ஹிருதயாக பிரபவ்ராஜ கிளம்பிவிட்டான் அப்புறம் தேவர்கள்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவான் அப்பிரா எதம் ததர்ஷ இந்த மனசில் திரும்பவும் தோணிட்டு இதுகும் சரீரம் அந்தம் பனந்த சாதி இதுகரீரம் எதப்ப அந்தம் பப்னா ஆமா எனந்த சாதி அனந்த இன்ரீரம் அந்த ஆனாலும் அது அனந்தன் அனந்தமாகத்தான் செய்கிறது அப்புறம் அனந்தாக பவதி எதி சிரமம் அஸ்ராமக பவதி முதல்ல வந்து சிரமேண சிரமக்தானே படித்தோம் இதுக்கு முன்னாடி மந்திரம் என்ன படித்தோம் சிராமே சிராமா அப்படி படித்தோம் இங்கே மாற்றி சொல்கிறார் ஆக இந்த சரீரம் குருடா பார்வையற்றதாக இருந்தாலும் அந்த சரீரத்தில் பார்வை இருக்குது பார்வை இருக்குது இங்கே வந்து எல்லாம் வந்து ஊனமுற்றாலும் ஊனம்னு போட்டிருக்காங்க என்னென்னா சிரமஹா சிரவகா இந்த கண்ணில் ரன்னிங் நோஸ் வச்சு தூக்கத்தில் ரன்னிங் நோஸ் இல்லை ஏஷகா அஸ்ய தோஷேன்னு ந துஷ்யத் அஸ்ஸ அர்த்தம் ஸ்தூல சரீரத்தினுடைய குறைபாடுகளால் சூஷ்மசரீர ஆத்மாவுக்கு குறைபாடு இல்லை என்று தெரிந்து கொண்ட அப்புறம் இருக்கு பாருங்கள் தெரியல பாப்போம் ந வதே நாசியஹன்யே நாசிய சிராமே நசிராம கிரந்தித்வா ஏனம் விஷாதையீவ அியி வேவியோதிவ நாஹமற்றோம் பி ஆனால் இன்னொரு ப்ராப்ளத்தை சொல்ல போகிறார் யார் இந்திரன் இந்த சூல சரீரத்துக்கு வர்ற ப்ராப்ளம்லாம் சூக்மசரீர ஆத்மாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சூஷ்மசரீர ஆத்மாவுக்கும் துக்கம் இருக்கே துக்கம் இருக்கே அப்போனா துக்கம் எப்படி போகும் எல்லாத்தையும் அடையலான்னு சொல்கிறீங்களே எல்லாவற்றையும் அடையலாம் இந்த ஜானத்தினால் எல்லாத்தையும் அடையலாம் நிறைவு அடையலாம்னு அது எப்படி முடியும் தான் கேட்குறேன் அஸ்யவதே ந இந்த உடல் அழிந்தால் அது அழியாது சூக்மசரீனா அழியாது அஸ்ய சிராமியேண ந சிராமாக ந கிரந்தி அதில் தூ இருக்கு தூ இருக்கு அதை கவனிக்கணும் தூ அஸ்ய சிராமியேண இந்த உடம்பை ஊனப்படுத்தினா அது ஊனப்படுறதில்லை ஏனம் ஏனம்ங்கிறது மந்திரத்தில் இருக்குது ஏனம் க்ரந்தி ஏவ விச்சாதயந்தி அப்ரியத்தா இவ ரோதிதி இவ ஆனால் தூங்கிறது இருக்குது கிரந்தித்வா இருக்கு இல்லையா அதில் தூ ஏவ போடணும் இருந்த போதிலும் கிரந்தி ஏவ அங்கேயும் அது அடிபடுற மாதிரி ஃபீல் பண்ணுறது சொப்னத்துலேயும் யாரோ அடிக்கிறாங்க நான் சாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அங்கேயும் இருக்கு இந்த உடம்பு உயிரோடு இருந்தாலும் அந்த உடம்பு வந்து சாகர மாதிரி தானே இருக்குது அங்கே அழுகிறேனே இந்த உடம்பு அழுகாட்டாலும் அந்த உடம்பில் கனவு உடம்பில் அழுகிறேனே அப்ரிய வேத்தாய்வு அங்கேயும் பிடிக்காதெல்லாம் தெரியறது அங்கேயும் பிடிக்காத காட்சிகள்லாம் வரத்தான செய்கிறது இதில் என்ன இருக்குது சிறப்பு கனவில் இருக்கிறவன் தான் நான் சூக்ம சரீரம் நான் அடுத்தபடி இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்தூல சரீரம் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள் சூக்ம சரீரம் தான் நான் சொல்கிறீர்கள் நான் சூக்ம சரீரன்னாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே அப்படிங்கிறான் சொல்லப்போனால் சூக்ம சரீரத்தில் ப்ராப்ளமே மனது எதில் இருக்குது சூக்ம சரீரத்தில் இருக்குது உடம்பு மோசமாக இருந்தால் கூட சூக்ம சரீரம் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோ ரொம்ப முக்கியமாக மனசு நல்லா உறுதியாக இருந்ததுன்னா உடம்பில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மனசு பெருசாக நினைக்காது ஆகையினாலும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆனால் சொப்ன சூக்மசரீர் அபிமானி ஸ்வப்ன புருஷன் சொப்ன புருஷன் இஸ் ஈக்குவல் டு சூக்மசரீர் அபிமானி தைஜசன் தைஜசனுக்கும் பிடிக்காததெல்லாம் அங்கே வருது அங்கேயும் துக்கமெல்லாம் ஏற்படுறது அழுகிறானே முழிச்சு பார்த்த உடனே ரொம்ப அழுகையெல்லாம் வருது அங்கே முழிச்சு பார்த்தா ஒன்றுத்தையும் காணும் மணி அடிக்கிறான் கோயில் பூஜைக்கு அப்படி ஆகிடுது பவத்தியப்பி ரோதித்தி இவை அகம் அத்த போக்கியம் ந பஷியாமி இதில் ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியலையே சுவாமி சூக்மசரீரம் தான் நான்கிறது மைண்டு தான் நான்கிறதும் இல்லை இப்போ பாருங்கள் எப்படி வராமல் பாருங்கள் சாயாத்மா தேகாத்மா ஸ்தூல தேகாத்மா அடுத்தது சூக்ம தேகாத்மா சூக்ம தேகாத்மாவுக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆன மாதிரி தெரியலையே சூக்ம தேகாத்மான்னு என்ன நினச்சுட்டேன்னா அந்த சூக்ம சரீரத்தில் அதுவும் சொப்னத்தில் இது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறது சூக்ம சரீரம் மாத்திரம் சொப்னத்தில் மாத்திரம்னா என்ன காரண சரீரமும் சூக்ம சரீரத்துலேயும் தான் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது தூங்குகிற போது ஸ்தூல சரீரத்தில் எனக்கு அபிமானம் இல்லை தூங்குற போது ஸ்தூல சரீரத்தில் எனக்கு அபிமானம் இல்லை சூக்ம சரீரத்தில் தான் எனக்கு அபிமானம் காரண சரீரம் இருக்கவே இருக்குது காரண சரீரத்திலேயும் சூக்ஷ்ம சரீரத்திலையும் தான் அபிமானம் இருக்குது ஆனாலும் அங்கேயும் எனக்கு ஒன்றும் அது நிறைவு தெரியலையே அதுதான் சொல்றேன் ரோதித்து இவை அகம் அத்த போக்கியம் ந பசியாமி இது பெரிய விஷயமா அங்கே ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆகலை அங்கேயும் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேன் இதை தெரிஞ்சிட்ட போதும் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்னு எனக்கு தோணலை இங்கே அந்த பலன் வேறு இருக்குது அது மறக்கப்படாது சர்வான் லோக்கான் ஆப்னோதி சர்வாகிஷ்ட காமான ஆப்னோதி தானே மெயின் அனௌன்ஸ்மெண்ட்டே அருமையான வீடுன்னு சொன்னாங்க போய் பார்த்தா எல்லாம் சுற்றி வர சாக்கடையாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது ரொம்ப பிரமாமாக விளம்பரப்படுத்தினீங்களேன்னா அப்போ தான் நீ வருவே அதுக்காக தான் நாங்கள் விளம்பரப்படுத்தினோன்னா அப்புறம் போயிடுவோம் அது மாதிரி இங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த உடம்பு நான் தெரிஞ்சுட்டாலும் எல்லாம் எனக்கு கிடைக்கல சூட்ச்மசரீரம்தான் நான் சொன்னாலும் எல்லா லோகமும் எல்லா சுகமும் கிடைக்கிறது இங்கேயும் பலன் கிடைக்கலையே புரிஞ்சுட்டாலும் பலன் கிடைக்கலையே அப்படிங்கிறேன் புரியுறதா என்ன புரியுறது புரியலேங்கிறது புரியுறதா புரியுறதுங்கிறது புரியுறதா அதனால் சூல சரீரத்தை ஆத்மான்னு நினச்சிட்டாலும் நீங்கள் சொன்ன சர்வலோகப் பிராப்தி சர்வகாம பிராப்தி கிடையாது இப்போ சூக்மசரீரத்தை நான் நினச்சிருண்டாலும் சோ எனக்கு வந்து இந்த ரெண்டும் கிடையாது சர்வலோகாப்தி சர்வகாம பிராப்தி கிடையாது அப்படி இருக்கிறபோது இதில் என்ன இருக்குது புரியலையே சசமிப்பாணிஹி புனரேயாய தகும பிரஜாபதிருவாச்ச மகவன் யச் சாந்தஹிருதய பிரப்ராஜீஹி प्राव्राजी किमिच्छन इदं भगवः பிராவாஜீமி புனராம சோவாச்சிவரீரமோ அசிரா நைஷோஸ் தோஷேண துஷிய அடுத்த மந்திரம் படிக்கணும் நதே நியாசியராமே சாமோன விாத்தீவிரியே டீவ நாஹமோ மேவன் இச்சன்வியமி வச அப்ப உவாச உவாசத மறுபடியும் சமித் பாணி எடுத்துட்டு போயிட்டார் சமீத்தை எடுத்துக்கொண்டு சமித் பாணி எடுத்துகிட்டு இல்லை சமித்தை எடுத்துக்கொண்டு போயிட்டார் பிரஜாபதி கேட்டார் என்னப்பா புரிஞ்சு எடுத்துன்னு போனேன் திரும்ப அப்படி போனியே பிராவ்ராஜீஹின்னு நீங்கள் வந்திருக்கு அதில் பிராப்ராஜி இந்த புத்தகத்தில் இங்கே பிராவ்ராஜிகி வந்து பிராவ்ராஜிகி ரெண்டு அதாவது பிராவ்ராஜிகி போகிறோம் பிராப்ராஜிகி வேண்டாம் கிமிச்சன் புனராக மகா மறுபடியும் எதுக்கு வந்த நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஆனாலும் ஹே பகவா இந்த சரீரம் பார்வை இல்லாமல் இருந்தாலும் கனவில் இருக்கிற சரீரத்துக்கு பார்வை இருக்குது ஆனால் இந்த சரீரத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் கனவில் இருக்கிற சரீரத்துக்கு அந்த தோஷம் இல்லை அதை ஒத்துக்கிறேன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற தோஷங்கள் சூக்மசரீரத்துக்கு கிடையாது ஏன்னா இது சாவயவம் இந்த அவயவத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் அதுக்கு கிடையாது இது சூக்மத்தினால சூக்மம் சரீருங்கிறோம் சட்டிலாக இருக்குது யார் பார்த்தா மனசை கண்ணால் பார்க்க முடியுமா கேட்குற சக்தியை கண்ணால் பார்க்க முடியுமா பார்க்குற சக்தியை கண்ணால் பார்க்க முடியுமா கண்ணு தான் தெரிகிறதே தவிர கண்ணில் இருக்கிற பார்க்குற சக்தி கண்ணுக்கு தெரியல கண்ணு பார்க்கறதுனால கண்ணுல பார்க்கிற சக்தி இருக்குங்கிறது அனுமானமா பிரத்யமா கண்ணில் பார்க்கும் சக்தி இருக்கிறது என்பது பிரத்யமா அனுமானமா அனுமானம்தான் எப்படி பிரத்யம் கண்ணில் பார்க்குற சக்தியை நீங்க பார்க்க முடியுமா பார்க்குற சக்தியை பார்க்க முடியாது பார்க்கறதுனால பார்க்கற முடிகிறதுன்னு தான் தெரியுமே தவிர கண்ணில் பார்க்குற சக்தி எப்படி குறையிறதுன்னு எப்படி பார்ப்பீங்க எப்படி கூடுறதுன்னு பார்ப்பீங்க அது வந்து கேட்க மாட்டேங்கிறது நான் சொல்லுவோமே தவிர அப்போ சின்ன வயசில் கேட்குற சக்தி நிறைய இருந்தது ஞாபகம் வச்சுக்கிற சக்தி நிறைய இருந்தது சக்தி குடித்து சக்தி குறைஞ்சிதுன்னா சக்தினாலே கூடும் குறையும் பராசக்தி ஒன்று தான் கூடாது குறையாது அபராசக்தி ஜடசக்தி கூடும் குறையும் அதனால தான் அது சக்தி அதுக்கும் தமசு குணத்திரயம் இருக்குது பராசக்திக்கு குணத்திரயம் கிடையாது நிர்குணம் அது அபராசக்தி சகுணம் சகுணமே ஃபிளக்சுவேஷன் தான் ஆகையினால இந்த சக்தி நான் என்ன சொல்றேன் பார்க்குற சக்தி கேட்கிற சக்தி முகர்ந்து பார்க்குற சக்தி தொட்டு உணர்கிற சக்தி சுவைக்கிற சக்தி பிரத்யக்ஷம் இல்லை அதுக்கு வந்து இது எப்படி இருக்குது கஷப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா அது பிரத்யம் ஆனால் அந்த கசப்பையும் இனிப்பையும் தெரிஞ்சுக்கிற சக்தி அனுமானம் சக்தி இருக்கிறதுனால தானே சக்தியை பார்த்தையா அப்படின்னு என்ன சொல்கிறது அது இருக்கிறதுனால தானேப்பா வேலை செய்கிறது அப்படின்னா ஆனால் நீ அதை பார்த்தியா கண்ணால் அது மாதிரி சொப்ன சரீரத்தில் சொப்ன சரீரம் வந்து ஒன்று இருக்குங்கிறது தெரியும் நம்ம அனுபவிக்கிறோம் சொப்னமாக சொப்னத்தில் நான் இருக்கேன் ஆனால் இந்த உடம்புக்கு வர்றதெல்லாம் அதுக்கு கிடையாது ஆனால் அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராப்ளம்லாம் இருக்குது அதுக்குன்னு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் அதாவது உடம்புக்கு நல்ல சௌகரியம் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் துக்கப்படுறவங்கள பார்க்குறோம் உடம்பு அனாரோக்கியமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம் ரெண்டும் உண்மைதானே சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் ஏன்னால் அது வந்து அவங்க ம மைண்டை கல்டிவேட் முறை மனசை பண்படுத்துகிற முறையில் இருக்கு மனசை பண்படுத்தலைன்னு சொன்னால் நமக்கு எப்போவுமே எந்த நல்லா இருந்தாலும் கவலை நல்லா இருக்கே இது இப்படியே இருக்கணுமே எதுவும் ஆகிடக்கூடாது அதுவே ஒரு பயம் இப்படியே ஸ்மூத்தாக போயின்ண்டே இருக்கணுமே எல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு ஃபைனான்ஸ் ஃப்ளோ கரெக்டாக வந்து போயிட்டு அதெல்லாம் சரி எல்லோரும் பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை சிரிச்சுட்டே இருக்கணும் இப்படியே இருக்கணும் எதுவும் பிரச்சனை வந்துவிடப்படாதுன்னு நினச்சிகிட்டே இருக்கும் இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த வீட்டில் இந்த மூணு அந்த காலத்துலலாம் மூணு அடி உயரும் தான் நிலையே இருக்கும் குனிஞ்சு தான் உள்ளே போகணும் எல்லோரும் பணிவாக தான் அப்படி வீடு திருடனும் லேசில் வரக்கூடாங்கிறதுக்காக எல்லாம் பிளான் அந்த காலத்தில் இல்லை இப்படி குனிஞ்சு தான் போகணும் அது வாஸ்து சாஸ்திரம் வேறு இப்படி சொல்லிடுது வைச்சா உயரம் இவ்வளோ வைக்கணும் இல்லாட்டி இவ்வளோ தான் வைக்கணும் ரெண்டும் கேட்டானா நாலு அடி அஞ்சடி அஞ்சலிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் வேறு இருக்கிறதுனால இப்படி குனிஞ்சு இப்படி போவான் போகிற மாதிரி சொல்லுவாங்க இடிச்சிக்காதீங்கன்னு சொல்லுவான் இடிச்சுக்கூடாது நேரம் வந்து டக்குன்னு இடிச்சுக்கிடுவோம் அதாவது திட்டம் போட்டு இடிச்சுக்கிறது அது மாதிரி இங்கேயும் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருந்து துக்கப்படும் எல்லாம் இருந்தும் கூட எதுக்கு சொல்கிறேன் எல்லாம் இருக்கேப்பா எதுக்கு கவலைப்படுறேன் நான் வந்துவிடுமோ பயமாக இருக்கும் பயந்து பயந்தே என்ன ஆகிடும்னா அரண்டவன் கண்ணுக்கு அதுதான் என்ன சாந்தோக்கிய பண்ணி எடுத்தா மறக்கிறதுக்கு இல்லை ஆ ஏஷ தோஷை அது திரும்ப ரிப்பீட்டேஷன் திரும்பவும் சொல்கிறார் இது வதேன அந்ய தேனாசிய சிராமியன சிராமோ சாமோ கிரந்தி தேவன் இதை படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பொறுமை வேணும் விச்சாதயந்தி இவ ஆனாலும் அங்கேயும் ஏதோ அடி வாங்கிற மாதிரி தெரியறதே இதுக்கு வர்றது அதுக்கு வரல தான் ஆனாலும் அங்கேயும் அடிக்கிற மாதிரி தெரியறது எல்லாம் இருக்குது இங்கே பார்வை இல்லாமல் இருந்தாலும் அங்கே பார்வை இருக்குது இது அப்பிரியமாக இருக்குது இருந்தாலும் அங்கேயும் அழுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அங்கேயும் ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட்டு பாருங்க பிரம்மாஜி ஏதாவது ஏதாவது ரூபா கொடுனா கூட கொடுத்து விடலாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தால் ஒரு பத்து கோடி ரூபா கொடுப்பா சொல்லி கொடுக்குறேன் நான் வித்தியை சாதாரண வித்தியா என்ன பத்து கோடி ரூபா வை தட்சிண துப்பியமகம் சம்பிரதே நம் அம்மான்னு சொல் ரூபா கொடுத்து சம்பாதிக்கிற விஷயமும் இல்லை இது புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து அந்த பிள்ளை வாழ் தோடி ராகம் வாசித்த என்ன கதை அந்த ஒரு ஒரு பெரிய பணக்காரர் கூப்பிட்டுட்டார் அவர் கொண்டு சங்கீத ஞானம் கிடையாது திருவாரூர் ராஜரத்னம் இல்லையோ அவரை கூப்பிட்டுட்டாங்க அவர் தோடி ரொம்ப பாப்புலர் அவர் வந்து மூணு மணி நேரம் தோடி ராகம் பண்ணியிருக்கார் அது முடித்ததுக்கு பிறகு இவர் கேட்குறார் பிள்ளைவாழ் தோடி ஆரம்பிங்களேன் இவர் பெரிய பணக்கார் இவர் தோடி ராகத்தில் பிரசித்தம்னு கேள்விப்பட்டிருக்கார் இவருக்கு தோடி ராகம் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லை தோடி வாசிங்களேன் அப்படின்னு ஒன்று கோபந்தூர்த்து அதுக்கு அவருக்கு நான் அட்வான்ஸ்லாம் புழுதியா சங்கீத ஞான சூன்யம் அப்படின்னு என்ன பண்ணுறது சரி அவருக்கு அவர் வந்து கதை நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு விஷயம் எதுக்கு இதை சொல்கிறதுன்னா ரூபா வேணாலும் கொடுத்து அது எவ்வளோ ரூபாயினால் ஒருத்தருக்கு வித்தியை வராதுன்னு பணத்தை கொடுத்து பிரம்ம சம்பாதிக்க முடியாது பணத்தை கொடுக்கலாமே தவிர பிரம்ம நமக்கு யோக்கியத்தை வேணுமே அதனால் இவர் என்ன பண்ணுறார் சரிப்பா நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு நான் திரும்பவும் உனக்கு வியாக்கியானம் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப இல்லை முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் இங்கேரு தேவலோகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன அவர் என்னெல்லாம் அவருக்கு சாய்ஸ் இருக்குங்கிறதுலாம் நான் சொல்லணுமா அத்தனையும் விட்டுவிட்டு இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த பாடம் அவர் அங்கேயே இருந்துருக்கார் நம்ம நாலரை மணி வரைக்கும் நமக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் அதுதான் மணிக்கு கிளாஸ் இருக்குது அதுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு வருஷத்தை முடிச்சுன்னு வாங்கும் ஓம் ஆயன் மமாங்க வாக்ஷ்மோஜிஷம்மராமா அனராக்கணமஸ் மே அஸ் தாத்ம உபனர்மாஸ் மயி சன் மயிசன் ஓம் ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகருநஸஸ்வ